ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் நாம் தொடர்ந்து ஸ்ராத்தங்கிற தலைப்புல தர்மங்களை பார்த்து வரோம் ஸ்ராத்தம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரேத்தம் பித்திரும்ச நிர்ஷ போஜம் எத் பிரியமாத்மனா ஸ்ரத்தையா தீயத்தே எத்திர தச்சிராத்தம் பரிகீர்த்தித்தம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது பிரேதத்தையோ நம்முடைய பிதற்களையோ உத்தேசித்து வஸ்துக்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு ஹோமம் பண்ணி ஸ்ரத்தையோடு கூட அவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஸ்ராத்தம்னு பேர் தேசே காலே சாத்திரே சா விதினாச்சு பித்திருனுஷிய விபிரேபிய தத்தம் ஸ்ராதமுதாஹம் சரியான இடத்துல சரியான காலத்தில் சரியான பிராமணர்களை வச்சுட்டு ஸ்ரையோடு கூட நம்முடைய மகர்ஷிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விதத்தில் நம்முடைய பிதற்களை உத்தேசித்து எந்த ஒரு பித்கர்மாவை செய்கிறானோ அதற்குத்தான் ஸ்ராத்தம்னு பேர் அதில் முன்ன பின்ன வந்ததுன்னா அதற்கு ஸ்ராத்தம்னே பேர் இல்லை மேலும் அந்த ஸ்ராத்தம்ங்கிறது ரொம்ப நமக்கு பலனை கொடுக்கறது ஸ்ராத்தா பரதனம் நானியத்து ஸ்ரேயஸ்கரம் உதாகிருதம் அப்படின்னு புராணம் காட்டுறது ஸ்ராத்தத்தை காட்டிலும் நமக்கு ஸ்ரேய கொடுக்கக்கூடியது இன்னொன்று இல்லை நமக்கு தேக ஆரோக்கியமாகட்டும் மன நிம்மதியாகட்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை இவ்வளவு ஸ்ரேயும் எது கொடுக்கறது அப்படின்னா ஸ்ராத்தந்தான் கொடுக்கறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது ஆகையினாலே ஸ்ராத்த விஷயங்கள்லே நமக்கு கொஞ்சமும் ஸ்ரத்த விட்டு போகப்படாதுங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறா மகரிஷிகள் ஏன்னா நமக்கு நிறையா நம்ம வாழ்க்கையில் கொடுக்குறவா பித்திருக்கள் இந்த சரீரத்தையே கொடுத்தவா பித்திருக்கள் தானே அவர்களுக்கு நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் அப்படி அந்த எண்ணத்தோடு கூட சரியான முறையில் அதை செய்யணும் அதில் அஸ்ரத்த வந்துவிடப்படாது நசந்தி பிதரஸ்ச்சேதி கிருத்வா மனசு யோனரஹா புராணம் சொல்கிறது பிதற்கள் அப்படின்னு சொல்கிறோம் பித்திருலோகம்னு ஒன்று இருக்குது அங்கே நம்முடைய பித்தற்கள்லாம் இருக்கா நாம் செய்யக்கூடியதான ஸ்ரத்தங்கள்லாம் அவர்களை போய் சேர்றது அவ அனுகிரகம் இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் பார்க்க முடியலையே உண்மையாக அவர்களுக்கு போய் சேர்றதா இது அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வரக்கூடாது அப்படி யார் அந்த எண்ணம் யாருக்கு வருதோ நினச்சாலே போகிறோம் கிருத்வா மனசி யோனரஹா அப்படி மனசில் நினைச்சாலே என்ன ஆகும்னா அதில் ஸ்ரத்த போயிடும் ஸ்ராத்தம்னா கொருத்தே தத்தரா உடனே என்ன ஆகும் இந்த ஸ்ராத்தங்கள்லாம் தேவையா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் அதை விட்டுடுவோம் அல்லது அந்த முறை தவறி பண்ணுறது அப்படி முறையை மாறி பண்ணுறா போல எண்ணங்கள்லாம் வந்துடும் அப்படி வந்துடுத்துன்னா முப்பது வருஷம் காத்துருப்பான்னு கருட புராணம் சொல்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா திரிபிர் வருஷை ஸ்திரிபிர்மாசை ஸ்திரிபிபக்ஷை ஸ்திரிபிர்தினை அப்படின்னு காட்டுறது ஒருத்தன் புண்ணியமோ பாபமோ பண்ணினால் அந்த பலனை எப்போ அவன் அனுபவிப்பான் அப்படின்னா மூணு வருஷத்தில் அனுபவிப்பான் இந்த கலியினுடைய ஒரு குணத்தினால அதை பத்து பர்சன்ட் அதிகமாக கொடுத்தார் பகவான் அப்போது மூணுங்கிறது முப்பது வருஷமாக பகவான் கொடுத்தார் நம்முடைய பித்தர்கள் முப்பது வருஷம் காத்துருப்பா சிரார்த்த இவன் பண்ணுவான் நாம் ஒரு வருஷம் செய்யலைன்னா அடுத்த வருஷம் சேர்த்து செய்வானோ என்னமோ அப்படின்னு காத்துருப்பாள் அந்த வருஷமும் செய்யலை அப்படின்னா ஒருவேளை அவனுக்கு பணத்தட்டுப்பாடோ என்னவோ தெரியல பார்ப்போம் அடுத்த வருஷத்துக்குள்ளே சேதுடுவான்னு பார்ப்போம் அப்படின்னு காத்துண்டே இருப்பான் முப்பது வருஷ காலம் முப்பது வருஷம் ஒருத்தன் சிரத்தமே பண்ணலை அல்லது சரியான முறையில் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா தஸ்ய ரத்தம் பிபந்தித்தே அப்படின்னு கருட புராணம் அவனுடைய ரத்தத்தை பித்திருக்கள் உறிஞ்சுடுவான் ஏன்னா ரத்தத்தை கொடுத்தவா பித்திருக்கள் அவள் எடுத்துனுடுவான் அப்படி தானே ஒரு வீடு வச்சு ஒரு கடன் வாங்குகிறோம் இந்த கடனை சரியான அப்படி அடைக்கலைன்னா வீடு அவள் எடுத்து நமக்கு கொடுத்த ரத்தத்தை அவள் எடுத்து நிடுறா அதுதான் இந்த நாளில் பார்த்தா தெரியும் ரோடுகளில் வண்டியில் பிரயாணம் பண்ணினால் நமக்கு யாத்ரா தானம் பண்ணிவிட்டு கொளம்புறோமோ இல்லையோ எதிர்த்த மாதிரி வர்ற வண்டிக்கும் சேர்த்து நாம் யாத்ரா தானம் செய்ய வேண்டியிருக்கு இந்த நாளில் என்ன நாம் சரியான முறையில் போனாலும் எது தாப்பில் வர்றவன் சரியாக வரமாட்டேங்கிறான் ஆக்சிடெண்ட்டுகள்னு பார்த்தா அதிகமாக நடக்கிறது அப்படி கொத்து கொத்தாக அடிபட்டு விழறத பார்க்குறோம் என்ன காரணம் அப்படின்னா இந்த சிராதங்கள்லாம் சரியானபடி செய்யாததுதான் காரணம் அந்த இரத்தம் பூமியில் சிந்தி தின்னால் அதை பார்த்துட்டு கிளம்பி போயிடுறா பித்திருக்கள் அப்படி கொத்து கொத்தாக அடிபட்டு விழறோம் ஆக்சிடென்ட்டுங்கிறது இன்றைக்கி ஒரு விஷயமாகவே இல்லாமல் போயிடுச்சு காரணம் என்னென்னா இந்த ஸ்ராத்தங்கள்லாம் சரியான முறையில் செய்யாதது தான் காரணம்னு தெரிகிறது நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் பார்க்குற பொழுது அப்படி அதற்கு இந்த ஸ்ராத்தத்துக்கு தேசம் காலங்கிறது ரொம்ப முக்கியம் தேசத்தை பற்றி சொல்கிற பொழுது புராணம் கயாயாம் தர்மபிருஷ்டேச்ச சரசி பிரம்மணஸ்பதேகே கயாசீர்ஷே வட்டே செய்வ பித்ருநாம் தத்தம் அக்ஷயம் அப்படின்னு காட்டுறது ஸ்ராத்தம் எங்கே பண்ணணும் அப்படின்னா கயை முதலியதான புண்ணிய ஸ்தலங்களை நோக்கி போய் செய்யணும் அல்லது புண்ணிய நதிகள் ஓடுற இடங்களில் போய் தேடி பண்ணணும் நாம் இருக்கிற இடத்துலேயே ஸ்ராதம் பண்ணுறதுன்னு வச்சுக்கக்கூடாது நாம் இருக்கிற இடம் புண்ணிய இடமாக இருந்தால் அங்கேயே செய்யலாம் நாம் இருக்கிற இடம் சரியாக இல்லை அக்கம்பக்கம்லாம் சரியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா சொந்த வீடாக இருந்தாலும் அங்கே செய்யாதேன்னுட்ட சொந்த வீடு தான் ஆனால் நாம் இருக்கிற இடம் சரியாக இல்லை அப்படின்னா புண்ணிய இடங்களை போய் தேடி பார்த்து பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறோம் அதை சரியான முறையில் செய்துவிடணும் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லிட்டு அதை நாம் குறைக்கப்படாது நம்முடைய சொந்த வீட்டை காட்டிலும் இந்த புண்ணிய இடங்களில் போய் பண்ணுறதில் லாபம் ஜாஸ்தி ஏன்னால் நாம் சொந்த வீடுனா படுத்து தினப்படி படுத்துப்போம் படுத்துண்டால் மொழிகணும் அது முடிகிறதோ முடியலையோ நம்மளால் அதே போல் படுக்கைகள்லாம் வச்சுருக்கோம் விழுப்புகள் சேர்ந்துண்டே இருக்கும் குழந்தைகள்லாம் புண் குழந்தைகள்லாம் இருந்தால் காலங்கள்லாம் வரும் தூரமாக இருக்க நேரம் அப்போது அந்த விழுப்பு சேரும் அப்படி ஏதோ ஒரு விதத்தில் விழுப்பு சேர்ந்து போயிடும் வீட்டில் பண்ணுற பொழுது ஏன்னா வீடுன்னா பழைய நாளில் ஒரு வீதியிலேருந்து அடுத்த வீதி வரைக்கும் இருக்கும் அப்போது ஸ்ராத்த கட்டுக்குனே தனியாக வச்சுக்கலாம் இந்த நாளில் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே வீடுகள்னு வந்துடுத்து அங்கே நாம் நினைக்கிறது மாதிரி மடியாக செய்ய முடியுமாங்கிறது தெரியல முடிஞ்சால் செய்யலாம் அல்லது இது மாதிரி புண்ணிய இடங்களில் போய் செய்கிறதுல லாபம் ஜாஸ்தி அப்படி போய் செய்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதற்கேன்னு முயற்சி பண்ணி செய்யணும் நம்முடைய பிதற்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தத்தை இந்த ஸ்ராத்தத்துக்கு காலம்னு சொல்கிற பொழுது அபராண்ணம் தான் ரொம்ப விசேஷம்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அபராண்னே பித்ருநாந்தூ தத் பிரதானம் விசிஷத்தே நம்முடைய காலங்கள் இருக்கே பகல முப்பது நாழிகையாகவும் ராத்திரிய முப்பது நாழிகையாகவும் பிரித்து கொடுத்துருக்கா அந்த பகலில் பிராத சங்கவ காலம் மாத்தியான்மிக காலம்னு மூணு மூணு நாழிகை மூன்று காலங்களை தாண்டி வரக்கூடியதான காலத்துக்கு அபராண்ணம்னு பேர் ஒரு நாழிகை ஒரு காலம்ங்கிறது ஆறு நாழிகை அப்படி பதினெட்டு நாழிகைக்கு அப்புறம் வரக்கூடிய காலத்துக்கு அபராண்ணம்னு பேர் அந்த காலம் தான் ஸ்ராத்தத்துக்கு ரொம்ப விசேஷமான காலம் தத் பிரதானம் விசிஷதே ஆகையினாலே அந்த சமயத்தில் பிதர்களை உத்தேசித்து ஸ்ராத்தங்களை பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது மேலும் அது விஷயமாக உள்ள விஷயங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்